தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய எருசலேம் சபை பூமியில் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டு இப்பொழுது தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை அடைந்ததற்காக நாங்கள் தேவனுக்கு மிகுந்த நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறோம் புதிய எருசலேம் சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரையை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்து எதற்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் எல்லா சபையும் சபையாகுமா எக்லிஷியா என்றால் என்ன சர்வசங்கமாகிய சபை எப்படிப்பட்டது புதிய எருசுலிம் சபையின் இரகசியம் என்ன ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் தேவன் சேர்க்கிறாரா அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் தேவன் சேர்க்கிறாரா அறை வீட்டிற்குள்ளாக செய்யும் பாவறிக்கை சரியா அல்லது செய்கைகளை வெளிப்படுத்தி சபையில் செய்யும் பாவறிக்கை சரியா திருவிருந்தில் பங்கெடுப்பவர்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி ஏன் பங்கு பெற வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து பதில் தருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் பரலோகத்தில் இருக்கும் சர்வ சங்கமாகிய சபையில் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி சேர்ப்பதே புதிய எருசுலேமின் உன்னத ஊழியமாய் இருக்கிறது நீங்களும் ஏசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுவதற்கு புதிய எருசுலேமிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் ஆமேன் வரை தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மகிழ்ச்சிகரமான மகிமையான நாளுக்காக நான் ஆண்டு ஒரு சுத்திருக்கிறேன் இல்லையிலா இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தனால் கர்த்தருடைய மகிமையினால் மனமகிழ்ச்சியினால் அதோடு கூட இந்த நாளிலே நாம் திருச்சபையனுடைய அன்பை நினைவு கூர்ந்து திருச்சபையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக திருச்சபையை இந்த பூமியில் உருவாக்கி ஆண்டவராயி தேவன் அஸ்திவாரமிட்டு எழுப்பி இதுவரையிலும் சபையை கண்மணிப்போல் காப்பாற்றி அதை வளர்ந்து பெருகி உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்ல முடியாத கத்தர் செய்திருக்கிறபடி என்னால இந்த நாடிலே கத்தருக்கு நாம் நன்றி சொல்ல முடியாகவும் கடந்து வந்திருக்கின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆண்டவராய் யேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார் லட்சிப்பை சம்பாதித்து வைத்தார் அந்த லட்சிப்பை மனுமக்களுக்கு கொடுப்பதற்கு சபை உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் தேவனுக்கு மெய்மே லட்சிக படுகிறவர்களே கருத்தர் அனுதினமும் சபையில் தான் கொண்டு அல்ல லட்சிக வர்களே ரேற்ற மனம் திரும்புதல் உடையவர்களே ரட்சிப்புக்கென்று முன்குறித்தவர்களே அவர்களை கொண்டு வந்து சபையில விடுகின்றார் அவர்களை கத்தராயி தேவன் சபையின் மூலமாக ரசிக்கிறார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அலையலோயா இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்களில் திருச்சபையின் மூலமாக இந்த மெய்யான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் அலையலையா பெற்றிருக்கிறோம் என்று பெறப்போகிறார்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மயிமை உண்டாவதாக திருச்சபையானது அற்பபாச ஆரம்பிக்கப்பட்ட ஓடியோ அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியமோ தான் வேதம் சொல்லுகின்றது அற்பமான ஆரம்ப யார் அசட்டை செய்வான் என்று எழுதியிருக்கிறது அற்பமாய் தோன்றிய இந்த ஊழியம் அதாவது இம்மட்டும் வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது நமக்கு சில காரியங்கள் அதாவது இப்படி இருக்கிறது கர்த்தர் தமக்கு சுத்தமானவர்களை சபைக்குள்ளே கர்த்த நடத்துக் கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் காலையிலு தேவனுக்கு மய்மை உண்டாவதாக திருச்சபை அதாவது திருச்சபையானது அதாவது பொம்பாயில் ஐந்து பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இது அந்த ஊழியத்தில் இந்த ஊழியம் உலகம் கொண்டு செல்லப்படும் என்று கத்தர் நம்புகின்றோம் அவர்களை பார்க்கின்றோம் சொல்லுகிற காரியம் என்ன என்றால் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் உண்மை பார்வையில பார்க்கிறோம் நன்றி சொல்லுகிறேன் வந்தார் ஆனால் அந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வரப்போகிறார் என்று சொல்லுகிறபடி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தமிழகத்திற்கு அதாவது அற்புதம் நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் அவர்களை தேவன் அனுப்பி இந்த சேவைக்காக வந்தார் வந்த அன்று அன்று மாலையிலேயே வந்த உடனே குடும்பத்தாரெல்லாம் ஜபம் கூப்பிட்டார் ஒரு நபர் வரவில்லை ரொம்ப கடைசி கட்டமாக இருக்கிறது என்று செய்தி கிடைத்தது அழைத்துக் கொண்டு ஜபம் பண்ணியதோ அலறி கொண்ட விட்டுவிட்டு சென்று விட்டது ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் கொடுத்தவர்கள் பிடைத்துக் கொண்டார்கள் என்று இருக்கிறார்கள் அதாவது பல பிடித்தவர்கள் பலமான வியாதி பிடித்தவர்கள் பல சிக்கலில் உள்ளவர்கள் வந்து குணமடை ஆரம்பித்தார்கள் இதன் மூலமாக தமிழகத்தில் இந்த வேலை இங்கே ஆரம்பிக்கப்பட்டது அலையா இங்கே இது கன்னியாவின் முதல் காசு வரைக்கும் இந்த ஊழியம் சென்றிருக்கின்றது இந்த ஊழியம் இங்கே மாத்திரம் இல்ல அன்றவர் உலகளாவிற்கு இந்த வேலை செல்லும் பல நாடுகளுக்கு தெரிந்து கொள்ளீர்கள் என்று சபைக்கு போதகரம் என்ன என்றார் உலகம் முழுவதும் ஒன்று சேர்ப்பதே கர்த்தரால் வேகமாய் வளரும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் மகிமைப்படப் போகின்றான் இந்த ஊழியம் வேகமாக இதை பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துணை பிள்ளைகளை இந்த நாட்களில் அதாவது ரொம்ப ஆச்சோம் உலத்தில் அறிவாளிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத கிருபர் கேட்டார்கள் ஐயா நீ அவர்களிடத்தில் ஓமையாக பேசுகிறீர்கள் எங்களுக்கு மட்டும் தெளிவாக பேசுகிறீர்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் உணராதவர்களாக இருக்கும்படியாக அப்படி நான் பேசுகின்றேன் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் முடியாத உங்களிடத்தில் தெளிவாய்ப்பு நதிவனமாக மனம் திரும்பி கற்றுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் குடித்து வெறித்து ரோடுகளில் தெருக்களும் கிடந்தவர்கள் கட்டியிருக்கிற துடியை அதாவது கட்டிக்கொண்டு அலைந்தவர்களா என்று தரித்து வேதாகமயத்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு வருகிறது செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் பெற்றிருக்கிற நன்மைகளை நான் நினைப்பேன் பெற்றுக் கொள்வதற்காக என்னுடைய உடம்பை உள்ளே நெருப்பை கொண்டு சுட்டு அதாவது பயத்தை உண்டாக்குவதற்காக உபதேசம் விடுதலின் சத்தியம் சபையில் இருந்தபடினால் விடுதலை பெற்றுக் கொள்ள முடிந்தது அதற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் போல அவரை தியானிக்கும் தியான எனக்கு இனிமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கிருமிக்குள்ளாய் தேவன் நடத்துகிறப்டினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மய்மை சபை அவசியமா இதுதான் சபையா என்றெல்லாம் கேட்கிற கேள்வி சிலருடைய உள்ளங்கள ஆராதிக்கிற எல்லாரும் வல்லரசுக்கு போவார்கள் என்று சிலர் எண்ணுகின்றார்கள் அதனால் ஆண்டவராகிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் நாம் நாம் என்னவர் நம்மை சரியாக நடத்துகிறார் அவர் நம்மை மகிமையில் கொண்டு சேர்ப்பார் என்று இந்த தெளிவுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வாசுகிறார் எவ்வளோ நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மயிமையான சபையாக தவக்கு முன் கொள்வதற்காக எதற்காக ஒரு பரிசுத்தமான சபை கரை திரை முதலியானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு குற்றமற்ற சபை தபக்கு முன்பாக கொள்வதற்கு தம்மை ால் எப்படுகிறது பொருள் என்ன என்றால் வெளியே அழைக்கப்படுதல் வெளியே தப்பி வெளியே வருதல் ஒரு கூட்டமா இயங்குதல் என்று அதனுடைய பொருள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆண்டவர தேவன் உலகத்தில் வந்த நோக்கம் என்ன ஒரு புனிதமான கூட்டத்தை புனிதமான கூட்டத்தை மாத்திரமல்ல புனிதமான சபையை உருவாக்குவதற்காக தம்மை அதற்காக நல்லா படித்துக் கொள்ளுங்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதுக்கும் கரை திரை முதலானிகள் ஒன்றுமில்லாமல் புழையற்றதும் சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு ஒ கொடுத்திகளையும் எல்லாரும் ஒன்னாக கூட்டி அடைக்கிறதற்கு அல்ல ஒரு பரிசுத்த கூட்டத்தை கூட்டத்தை ஆயத்துப்படுத்துவதற்காக அவர் தம்மை தாமையை என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் தேவனை பழைய புதிய நடக்க போகிற காரியத்திற்கு நிழலாக பழையாடு சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் பழைய என்றால் நோவாவை எழுப்பினார் நோவா மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா அந்தவராகி ஒரு பேளை உண்டாக்க அவருக்கு அளவு எல்லாமே அகலம் உயரம் நீளம் பட்சி பறவைகள் ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறது அந்தவராகி ஒரு மனிதனை கொண்டபடி செய்தார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல மலைக்கு வர சொல்லி அவருக்கு ஒரு பிளான் கொடுத்தார் அதாவது அசரிப்பு கூடாது இந்த பிரகாரம் கட்ட வேண்டும் என்று அவருக்கு ஒரு பிளான் கொடுத்திருந்தார் அந்த பிளான்படி அவர் அசைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டே நிறைவேற்றுகின்றார்களோ அங்கே தேவ மகிமை இறங்கும் மறுபடியும் தேவன் காண்பித்த பிரகாரம் செய்தார் அன்றைக்கு சொல்லி அனுப்பினார் மலையில் காண்பிக்க விட்ட மாதிரி நிம்மிடி செய்ய கவனமாக எச்சரிக்கையாயிரு என்று சொல்லியிருந்தார் ஒரு புள்ளியை தவறாமல் செய்தார் அங்கே தேவ மிகுமே இறங்கிட்டு என்று நாம் காணுகிறோம் புதிய அரசிலும் அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பில்டிங்கு மூளைக்கல் இதற்கு அஸ்திவார கற்கள் அப்போ சலர்கள் தீர்க்க என்று நாம் காணுகின்றோம் இதற்கு மேலே வைத்து கட்டக்கூடிய கற்கள் எல்லாம் ஜீவநல கற்கள் விசுவாசிகள் என்று நாம் காணுகிறோம் இப்படி இந்த மாளிகை பூரணமாக கட்டப்பட்டுக் கொண்டு வருகிற தெ வேதம்டி அதாவது சொல்ல கரைதிரல்லாத சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படியாக தமக்கு மனமாட்டியாக விளைவிக்கும்படியாக அவர் சுத்தம் கொண்டார் இந்த மனவாட்டிக்கு பெயரும் புதிய பின்னாலே பார்ப்போம் அங்கங்களாக பெரும் பகுதி இருக்கின்றோம் கழிவு கூற வேண்டும் நான் தன்னுக்கு சிலவன சிரிப்பேன் என்றால் இந்த புதிய மேன்மையை எண்ணும் போது புதிய மக்களை கத்திரி சேர்த்ததால அந்த உபதேசத்தினுடைய நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிற மொழிகளால இவர்களை எழுதி என்ன தொடர்ந்து கற்றுக் கொடுத்தார் போலே செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் கற்றுக் கொடுத்தார் சட்டங்களை விரித்து என்று போற்றுகின்றார் அப்படியே இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று தெரு வாக்கு சொல்லுகிறது அதே இல்லையா இருக்கிற சபையில வருகை உள்ளவர்களாக இருப்பார்கள்ரு பன்னிரதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரைக்குள்ள வசனங்களை நாம் வருவ வாசிக்கிறோம் நகரமாக பரமரசை நடத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரம் பதினாயிரமான தேவ தூதர் நடத்திருக்கும் முதற்ப சர்வசங்கப்பட்ட முதற் பதனானவர்களுடைய பெயர் எழுதப்படும் பூரணமாக்கப்பட்ட ஆவியுடையவர்களுடைய பெயர் எங்கு எழுதப்படும் அதற்காக எங்க இந்த பல்லவத்தில் இருக்கிற இப்ப இந்த பூர்வத்தில் இருக்கிற நாமும் சேர்க்கப்படுகிறோம் சேர்ந்தீர்கள் ஆலயம் இருக்கிறது பரலோகத்திலே ஆராதனை நடக்கிறது அங்கே ஆசாரியர்கள் உண்டு என்கிறதை நாம் அறிகிறது மாத்திரமில்லை ஞானக்கண்ணால நாம் ஆவிக்குள்ளாக பரமதர்சனங்களை காணும்போது அவைகளை நாம் அவ்வப்போது ஒன்று அவருக்கு ஒன்றும் கிடையாது அவர் நடக்கின்றது முதற் எல்லோருமே அதோடு சேர்க்கப்படுகிறார்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அதோடு சேர்க்கப்படுகின்ற நாமங்கள் எழும்பியாவது நாளுக்கு பின்னால சீடர்கள் மேல் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் புதிய பாட்டு சபை முதலாவது உருவானது புதிய ஏற்பாடு சபே. அன்றுதான் உருவானது அந்த சபைக்கு முதற்கல் யார் அப்போயா அவர் தான் எழுதி என்று அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஆண்டவராகி தேவரது கடைசி காலத்தில் புதிய எழுப்பியிருக்கிறார் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த சபையை வளர்த்து கொண்டே வருகின்றார் எத்தனையோ வகையான சூழ்நிலைகள் இந்த ஊழியங்களில் ஏற்பட்டது உண்டு இந்த ஊழியத்தை தடுப்பதற்காக இல்லாமலாக்குவதற்காக இப்போ ஒரு பெரிய பூகம்பு காலத்தில் ஊழியர்களும் தடைபடுகிற யாரால் முடியும் ஒருவராள் முடியாது அவர் ஒரு பிளான் கொண்டிருக்கின்றார் பலத்தினாலும் இல்ல வலாக்கிரமத்தினாலும் இல்ல என்னுடைய ஆவினாலு எல்லாமே என்னுடைய ஆவி அவைகளை கூட்டி சேர்க்கும் இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு வெளிப்படுத்த உண்டாயிற்று ஒரு பூமியில நிறைய பொன் பொடிகள் கிடைக்கின்றது பொன் எப்படி மறக்க முடியும் கைக்கெல்லாம் கிடைக்காது அப்படிப்பட்ட பொடிகள் கிடைக்கிறது இவைகளை ஒருவர் பார்சிட்டு ஒரு காந்தத்தை கொண்டு வருகிறார் அந்த காந்தத்தை கொண்டு வந்து பிடிச்ச உடனே அது கீழே போறதுக்குள்ள ஓடி ஓடி விட காந்தத்துல ஒட்டுது அப்படியே மாறிவிட்டது அவைகளை பரிசு காவியானவர் கூட்டி சேர்ப்பார் என்று திருவாக்கு சொல்லுகின்ற உலகம் முழுவதும் எல்லா சமுதாயத்திலும் எல்லா சங்கங்களுக்குள்ள எல்லாங்களுக்குள்ளயும் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நம்மையும் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பாடிய கிறிஸ்துவ நாளுக்கு ஆயத்தமாக சித்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக ஆண்டு சோத்திர சிறந்த அந்த கூட்டமானது ஒரு செப்பரேட்டான கூட்டம் அது மற்றவர்களை ஐக்கியமாக இருக்காது இருக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து ஒன்னால் ஆராதிக்கலாமே என்று சிலர் சொல்லுவார்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்றாக சேர்த்து அவருக்கு மகிமையான ஆராதனை செய்யவும் அவருடைய பெயர்கள் எங்கே அங்கே முதற் பால பேராறு சர்வங்க எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அங்கே அவருடைய பெயர் எல்லாம் எழுதப்படும் நம்முடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரு நாள் பரலோகத்தை பார்த்தேன் பார்த்தேன் என்னுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரம் என்னுடைய ஆன்மா பரலோகத்துக்கு சென்றது பரலோகத்தின் மயி கண்டே உள்ளே போக முடியவில்லை உள்ளே நான் எட்டி பார்க்கும் போது ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஆசனங்களை கண்டேன் உள்ளே ஒருவர் நின்று ஓடி வந்து உட்கார் இதுதான் உனக்கென்றார் ஆசனம் அப்படி இருக்கும்போது மீண்டும் கருத்து எனக்கு உயிரை கொடுத்து விட்டார் அதற்காக நான் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டேன் ஒரு பக்கம் வேதனைப்பட்டேன் பழையபிடி இந்த நிர்பந்தமான பூமிக்கு வர வேண்டியதாயிற்று என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள் அறுபடினாலே நான் மூச்சு விட்டால் நமக்கு ஒரு இடம் இருக்கிறேன் இங்கேயே தெரியும் நம்முடைய பெயர் அங்கே அந்த வேற்பல சர்வசகமாக சொன்ன பழைய புதிய எல்லாம் அந்த சபைக்குட்பட்டு விட்டார்கள் அவருடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டு அங்கே போய்விட்டார்கள் நாமும் இங்கே இருக்கின்றோம் நாம் அங்கு ஆராதனை செய்யும் போது இறங்கி நாம் எங்கே மெய் அந்த பரலகத்தில் இன்பத்துக்குள்ளே மூழ்கி விடுகிறோம் அல்லவா அறுபடியா முதற் பெறார சரவ சங்கமாக வந்து சேர்ந்தீர்களே ஏற்கனவே கடந்து போன முதற்கான அவர்களோடு நாம் ஐக்கியோ அவர்களோடு ஐக்கியப்பட்டபடியாக இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அந்த சபைக்கு பெயர் என்ன புதிய வாசித்தல் என்ன பரமலை வந்து சேர்ந்து இருக்கிறேன் என்னைக்கு அதுடைய வார்த்தை சொல்லுகின்றது சபைக்கு ஒரு பெயர் உண்டு அந்த சபை அந்த பெயர்தான் பழையாடும் புதியற்பாடும் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது நாம் காண்கின்றோம் அதுபடினால அந்த அந்த முதற் பலனான சேர்க்கப்பட்டவர்கள் அந்த மக்கள் எப்படி இருப்பார்களா தனித்து வாசம் பண்ணுவார்களா அந்த கூட்டம் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆராதிப்பார்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் குறிக்கப்பட்ட காலம் வரும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் மக்கள் பரிசுத்த மக்களுக்கு மட்டும்தான் பரிசு ஆராதனை மற்றவர்களுக்கு இன்னொரு இடம் செப்பரேட் கொடுக்கப்படும் அங்கே அவர்களுக்கு தனியோரு ஆராதனை செய்து கொடுக்கப்படும் அவர்களுக்கு நோய்களுக்காக ஜபம் பண்ணப்படும் அவர்கள் இருக்கிற குறைபாடுகளுக்காக ஜபம் பண்ணப்படும் அவர்கள் இந்த பரிசுத்தராதனையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது என்று சொல்லி இருக்கிறார் நம்புகிறோம் ஆமே சொல்லுகின்றது என்னை ஆ சொல்ல சொல்ல போக விடு அவரை தனித்து போய் ஆரா தனித்து ஆராதிக்க வேண்டும் அதற்காக போக விடு அவன் மறுதளித்து பார்த்து முடியவில்லை திரும்ப சொன்ன உங்கள் தேவனுக்கு இங்கே செய்யுங்கள் நாங்கள் இந்த அறிவுறுப்பை எடுத்து ஆராதிக்க கூடாது எங்கள் ஆண்டவருக்கு மூன்று நாள் பயணம் போய் செப்பரேட் ஆக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார் பாலாக்கிரணத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்க என்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசுகிறான் கண்மலை நான் அவனை கண்டு குண்டுகளில் இருந்து அவரை பார்க்கிறேன் எங்கிருந்து அழைக்கப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்லது தப்பி வந்தவர்கள் அல்லது தனித்த ஒரு கூட்டம் என்று அவர்களுக்கு அதற்குரிய பொருள் தேவனுக்கு மைந்து உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகள் அவர்கள் தனிப்பட்ட ஜாதிகள் தேவ ஜாதிகள் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தனித்தேவாசம் செய்வார்கள் என்பது வந்தது எதற்காக சமாதானத்தை அல்ல பிரிவனை உண்டாக்கு வந்தேன் மனுமக்கத்திலிருந்து பிரித்து அவர்களை தமிழர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல் வருகையில எடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் ஏன் நாம் புதிய வந்திருக்கின்றோம் ஏன் இந்த ஐக்கிய சூழ்நிலை இருக்கிறோம் என்றால் அதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சரிய விளங்க எல்லா கூடுகிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தனிப்பட்ட சத்தியம் உண்டு உபதேசம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறபடி நான் ஒரு ஆய் கத்திரி நான் திடீர் திடீர் என்று அதாவது காணாமல் போய்விடுகிறார்கள் அது என்ன கேட்டால் ஒன்றுவில்லை என்பார்கள் அதை கேட்காதீர்கள் என்பார்கள் என்று சொல்லுவார்கள் ஒன்றாம் சங்கீதம் முதலாம் சங்கீதம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் சபையிலும் நிலைநிற்பதில்லை நீதிமன்ற்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை மற்ற நிலைநிற்பது சரி வராது ரொம்ப வேகமாய்ப்போகுது என்று எண்ணி ஒதுக்கிக் கொள்வார்கள் அதுதான் அதனுடைய வேற ஒன்றும் இல்லை அருமையான சொன்னேன் இங்கு வந்தவரிடத்தில் அதாவது புதிய வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கொள்கையும் நீங்கள் இந்தியிருக்கீர்கள் சோடித்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் புதிய சிலவில் வேதத்தில் என்ன இருக்கிறதோ அவைகள் கடைபிடிக்கப்படுகிறது வந்தார்கள் ரொம்ப அருமையான பாஸ்ட ரொம்ப நல்லவ வெப்பி உள்ளவர் நம்முடைய காரியங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்து கொண்டது அப்படி நான் கேட்டேன் புதிய சிலம் இப்படி உங்களுடைய சபையில திருவனந்த கொடுக்கும்போது கால் கழுவார்களா இல்லை கழுவு சொன்னாரே நான் வருகிற வரைக்கும் இப்படி செய்யுங்கள் ஆண்டவரும் போதே நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னாரே சத்தியத்தை எங்கே விட்டீர்கள் ஆண்டு சொல்லுகிறத விட்டுவிட்டு மனிதனுடைய கட்டளைகளை உபேசங்களாக போதைக்கிறோமா மனிதர்கள் விட்டு விடுவோம் என்று விட்டு விடுகிறீர்களா பெறாதவர்களுக்கும் ஆமா அப்படி கொடுக்க கூடாது நவமானதாய் நான் பரலகத்தில் பானம் பண்ண வரைக்கும் பானம் பண்ண மாட்டேன் என்று கருத்து சொன்னாரு அதுவரைக்கும் இருந்தா இப்பொழுது பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு திருவுருந்து கொடுக்க கூடாது திருவுருள் கத்தருடைய பராபோஜனம் பந்தி மனிதனுடைய பந்தி இல்லை கத்தர் கூட இருக்கணும் கர்த்தர் கூட இருந்து அந்த பந்தியை நடத்தணும் அவரோடு சேர்ந்த அந்த பந்திய நான் மனசு வைக்கணும் நிறைய காரியங்கள் கேட்டபோது இல்லை இல்லை இல்லை அருமையான தேவடி பிள்ளைகளே தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதா சத்தியத்துக்கு தூணும் ஒன்று மூன்றாம் அதிகாரம் பதினந்தாவது வாக்கியத்தை ஒரு தாமதிப்பேனில் தேவண்ட வீட்டிலே நடக்க வேண்டிய வகையினை அறியும்படி இவைகள உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவண்ட சபையாக இந்த வீடு ஜீவனுள்ள சபையாக தூணும் ஆதாரமும் சபையாக சத்தியத்துக்கு தூண்டும் சமன் எழுதினார் ஞானந்தன் வீட்டை கட்டி தூண்களையும் சுத்தர தீர்த்து போய் குளத்த பதார்த்தங்கள் உன்றி பலமான ஆகாரமானது நன்மை தெய்மையானது என்று பயிற்சி நாளே முயற்சி செய்யும் ஞானேந்திரம் இறுதியமுடையவர்களுக்கு தகவ என்று வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களே மூலைக்கல் உண்டு கல் மூலைக்கல் அவர்தான் மற்ற வீடெல்லாம் அதோடு தான் இசைந்து நிற்க வேண்டும் ஸ்டாங்காக இருக்கும் எல்லாம் வீக்காயிரும் அது அப்படினால அதற்கு மூலைக்கல் உண்டு அஸ்திபார கற்கள் உண்டு அப்போ சில திருக்க தரிசைகள் அஸ்திபார்கற்க மண்ணிலே செய்த கற்கள்ல்லாம் செய்த கற்கள்ான் ஒரு குறிக்கப்பட்ட கிட்டிதான் உண்டு மண்ணில செய்தது கொஞ்ச நாளிலே சக்தி அளந்துவிடும் சிமெண்டில செய்த இருந்தாலும் சரி அது கொஞ்ச நாளை கருங்கள் எத்தனை தலைமுறையானாலும் மண்ணுக்குள்ளே பொதுத்து போட்டு திருப்பி தோண்டி எடுப்பீர்கள் என்றால் அப்படியே தான் வேலுயா அப்படியேதான் இருக்கு அதனுடைய தன்மை குறைந்து போகாது அழுக்கிற்குமே தொடைத்துக் கொள்ளலாம் கல் பார்த்தண்ட கல்லா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் மகிமை உண்டாவதாக அப்போ சில என்றால் எல்லாரும் ஓடினாலும் முதன்பால் ஆன் என்ற பிரகாரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மனிதர்கள் தங்களுடைய ஜீவனின் கொடுக்க ஆயத்தமாயிருப்பார்கள் தேவனுக்கு மயிமை அஸ்திவாரம் ஆடிவிட்டால் பில்டிங் என்னாகும் அறுபடியால் அப்படிப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல் ஆண்டவர் தம்முடைய சபையை எழுப்புகிறார் ஹலையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகள தேவசமுத்திரம் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் இயேசு இந்த பூமிக்கு வந்தது நமக்கு முன்பாக ஒரு சபையை நிறுத்திக் கொள்வதற்காக அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் கரை திரை முதலானவைகள் ஒண்ணும் இல்லாமல் பிழையற்றதோ மாசற்றதோ மகிமையுள்ள சபையாக இருக்க வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார் வருகை இரும்பு நெருங்கி இருக்கிறது அதான் நான் அவரிடத்தில் கேட்டேன் ஐயா நீங்கள் நான் ஊழியர் செய்கிறோம் வரப்போகிறாரே அன்றி அதாவது ராஜாவுடைய வருகைக்கு காத்திருந்த பத்து பேரும் கண்ணிகைகள் தானே பத்து பேரும் கன்னிகைகள் தானே இதோ மனவாளன் வருகிறார் என்று சத்தம் எழுப்பிய உடனே பத்து பேர் எழுப பத்து பேர் இடத்திலே தீவட்டி இருந்தது ஐந்து பேர் எண்ணெயை கொண்டு வந்தார்கள் ஐந்து பேர் எண்ணெய் இல்லை தீவட்டி அணையப் போகிறது அறுபடியா சரப் போகிறார் எல்லோரும் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் கடைசி நாளில் கன்வென்சன் கடைசி நாள் கீழே பேசுவது வருகையை தான் நல்லது வருகைக்கு ஆயத்தம் ஆயத்த பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கிடைக்காது திருவசனம் இதில் சேர வேண்டும் அந்த முழுக்கு திருவசனத்தில் இருக்க வேண்டும் அந்த முழுக்க முதலாவது கொடுக்க வந்தவர் ஸ்நானகன் யோவான் அல்லவா அவரை அனுப்பினாது பிதாவாகி தேவன் அல்லவா அவர் ஞானஸ்தானம் கொடுக்க நினைக்கவில்லை அவர் வயிற்றில் இருக்கும் போதே இருந்தபடினால் அப்படிப்பட்ட ஒருவரை அனுப்பினார் வரப்போகிறார் எனக்கு பின்னால் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவர் பாவம் என்று மனம் திருமதி கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தார் இடத்தினால் பேசும்போது சொன்னேன் நீங்கள் எத்தனை தடவை முடிக்கிற செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அரைவீட்டை பாவ அறிக்கை செய்ய வேதம் சொல்லவில்லை அறிவீட்டைப் புட்டிக் கொண்டு ஜெபம் மண் என்று சொல்லுகிறார் அறிவீட்டை தான் சொல்லி இருக்கிறத ஒளிய பாவத்தை என்ன செய்ய வேண்டும் பிரகாரம் விசுவாசித்தவர்கள் செய்திகளை வெளிப்படுத்தியல்லைதரை ஐக்கிய வேண்டும் அதனால் தான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அதாவது அன்புக்கும் நற்கரிகளுக்கு ஏகப்படும்படி சில சபை விடுகிறது விட்டு போல நீங்கள கூடுதல் சபை முக்கியம் ஏமாற்று என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் போக மாட்டாரே என்று ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் இன்று நாம் என்ன பார்க்கின்றோம் திருச்சபை என்பது வெளியே அழைக்கப்படுது பழையவடையும் பழைய பாபிகளோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு அப்படிய கத்துடைய வருகை வருது என்னுடைய குறிக்கோள் அதுதான் என்னுடைய எண்ணங்கள் அதுதான் என்னுடைய நோக்கம் எல்லாம் அதுதான் அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் வருகையில போனோம் அல்லது இந்த லோக வாழ்க்கை தேவன் எவ்வளவு சீக்கிரமாக முடித்து தருகிறாரோ அங்கே போனோம் என்கிற இந்து ஆவல்ல தானே நாம இருக்கிறோம் அப்படி இருக்கிற நான் கரைதரையற்றவர்களான் பிழையவர்களாய் மாசு இல்லாதவர்களாய் தூய்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அருமையாய் பிரசங்க ஓடினார் இயேசுவை கொலை செய்த இயேசுக்கு விரோதிகளாயிருந்த முன்னோர் பேர் அன்று அந்த புதிய ஏற்பாடு சபை உருவான அன்றி அவர்கள் அது குணப்பட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் விட்டு வேறுபட்டு விலகி உங்களை என்று புத்தி அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக் கொண்டவர்கள் என்ன சபை ஆராதனைக்கு போகாதீர்கள் அங்கே போய் ஐக்கியம் வைக்காதீர்கள் நீங்கள் வேறுபாடு நீங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதே அழைக்கப்படுவதில் வேறுபட்டவர் கூட்டமாக இயங்குதல் கிறிஸ்தனுடைய அந்த முதற் அந்த சர்வசங்கம் ஐக்கியப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது புதிய போன வருஷத்து பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை அதோடு இணைத்து இருக்கிறார் அங்கேயே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் இந்த ஐக்கியத்தோடு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆவியரின் ரத்தம் பேசுகிறத பார்க்கல அதிக நன்மையான சேர்ந்திருக்கிறீர்கள் என்று திருவசனம் சொல்கிறது ஹெலே லோயா அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இவைகளை உணர்ந்து புதிய சிலையின் மேன்மையை சரியாக நான் தெரிந்து கொள்வோம் ஹெலேலோயா ஹலே லோயா ஆண்டவராசு கிறிஸ்தனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் வாசிக்கலாம் அறுபது பேர் ராஜஸ்திரிகள் அறுபது பேர் மருமனையாட்டிகள் ஒன்பது பேர் அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் இத்தனை பேர் உத்தமி ஒருத்தியே இல்லையா ராஜகுமார்கள் ராஜகுமாரஸ் அறுபது பேர் மருமனையாட்டிகள் எண்பது பேர் கன்னிகர்களுக்கு தொகையா இல்லை இல்லை முதல்களாக சேர்க்கப்படும் மகிமை உண்டாவது உலகத்தில் ராஜகுமாரிகள் போல இருக்கிறார்கள் போல இருக்கிறார்கள் கண்ணியர்களுக்கு தொகையே இல்லை அது பெரிய மனவாட்டி ஒன்று ஆனால் ஆண்டவராகி தேவன் அதை உருவாக்கத்தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் கருதேற்றம் அசற்ற ஒரு கண்ணிகே ஒரு கற்புள கண்ணிகே தேவன் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக ஒப்புடுத்த நாமும் கட்டி கொண்டிருக்கின்றோம் தேவனுக்கு மய்ம உண்டாவதாக அதுபடினால அந்த அந்த அஸ்துமார உபதேசத்தின் மேல நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை இணைந்து வளர்ந்து கொண்டு வருகின்றது கத்திரை பிள்ளைகளை மேல் உணர்ந்து கொள்வோம் நீதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்று மூன்று வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து ஞானம் கத்திராசு அந்த ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துனால ஞானம் தன் வீட்டை கட்டி சித்திரம் ஏழு தூண்களையும் சித்திரம் அடித்து வைத்து ஆயத்தப்படுத்தி தன் பண்ணிடை கார்களை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு தேவனுக்கு மயமதாக தன் வீட்டை கட்டி சபையை கட்டுவது அவர்தான் சபையை கட்டுவது அதற்கு மூலம் அவர்தான் கல்லும் அவர்தான் அதற்கு தலையும் அவர்தான் தலைவரும் அவர்தான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதைத்தான் இங்கே நான் வேதத்தில் பார்க்கும் போது அதாவது கொண்டு நாம் இயங்குகிறது அந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கின்றார் அவர்தான் தலை அவர்தான் அதை இயக்குகிறது என்று நாம் காணுகின்றோம் அனைபடினால அந்த ஞானம் தன் வீட்டை ஏழு தொண்களின் மேல் சுத்திரம் ஏழு தொண்களை சுத்திரம் அதன் மேலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீடு கட்டப்பட்டுக் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது அழைப்பு வாருந்து <laughs> ஆதாரமான வீடாக சபையாக என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது அவர்களை நாமும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் நான் இந்த மாதிரி மரண நான் பிரசங்கம் பண்ணுவேன் நிறைய பேர் குடிநீப்பார்கள் அவர் பெரிய மனிதனாக இருப்பார் அதுவரைக்கும் ஐயா ஐயா சாமி யசமான் என்று சொல்லியிருப்பாரு பாடிய தூங்கப்பா பணத்தை உடனே என்று சொல்வார்கள் இது உலகத்தில் நடக்கிற சம்பவம் எப்படி இருக்கும்போது நான் அவங்க பண்ணுகிற பிரசங்க அதுதான் அதாவது உங்களுக்கு மறித்த பிறகு நரக மோட்சம் என்ற நம்பிக்கை ஒருவேளை இல்லாமல் நான் அது நரகத்துக்கு போய்விட்டு வந்தவன் ஆ தேவனுக்கு மய்மை நரகத்துக்கு போய் நரகத்தினுடைய கொடுமை நாலு நேரம் அனுபவித்தவர் அப்படின்னால இங்க வந்திருக்கிற நீங்கள் இந்த மரண மரண வீட்டுக்கு நமக்கு இப்படி ஒரு மரணம் இருக்கிறது என்கிறத சரியாக உணர்ந்து அதிலிருந்து அந்த மரண நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுகிறது உண்டு அருமையான தேவையப்பிள்ளைகளை நாம காணுகிறவர்களுக்கு இந்த மகத்துவத்தை சபையிலுடைய மேன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசியா தேசத்தில் உருவாக்கப்பட்ட ஏழு சபைகளுக்கு அதாவது பிரசுத்தவான் அதாவது தன்னுடைய வாக்கியங்களை எடுத்துரைத்தார் அந்தந்த சபைகளில் இருக்கிற குறைபாடுகளை அந்த சபையில் நல்ல காரியங்கள் அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது இங்கே ஒரு சபையை பற்றி ஒரு மனிதன் செய்யும் போது என்ன எழுதப்படும் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் நீங்குவதில்லை ஒரு கால நீங்க இருக்கிறது புதிய நாமத்தையும் இறங்கி வருகிற புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஜெயம் அதாவது தேவனுடைய சமூகத்தில் கரகரேற்றவராக வாழ்கின்றவர்கள் தெய்வீகத்தில் நிலைத்திருக்கின்றவர்கள் உலக நேசத்தை விட்டுவிடுகின்றவர்கள் பாவத்தை விட்டு ஜெயம் பெறுகிறவர்களுக்கு என்ன எழுதப்படுமா புதிய நாம தரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கட்டிட பிள்ளைகளுடவிய தேவனே அதாவது புதிய பற்றி சொல்லுகின்றார் அவருடைய சபை என்றால் இதுதான் மனவாட்டி என்றால் இதுதான் என்று நாம் காணுகிறோம் நாமும் அந்த ஸ்டேஜை அடைவோம் பர்வத்தில் இருந்து அந்த நாள் வந்தவுடனே அந்த சபை இறங்கி கிளை வரும் அது எப்படி இருக்கும் மனவாழ்க்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல இருக்கும் என்று இங்கே இருபத்தி ஓராதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராதிகாரம் ரெண்டு இரண்டாவது வாக்கியத்தை நான் புதிய பரிசுத்த நகரத்தை தேவடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே நகரத்தை இறங்கி வர கண்டே புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை போல ஆயத்தமாக இருக்கிறது கண்டே மேலும் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் போதும் இந்த சபை ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறது அதோடு உலகத்தில் உள்ள எல்லாத்துவார்களும் ஒன்றிணைந்து கொள்வார்கள் நாமும் அந்த நாமத்தில் கத்தரை ஆராதிக்கிறோம் அந்த சபையை கத்தறி உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார் அந்த சபையை கற்றுவது ஞானம் அந்த ஞானம் என்பது கத்தராகிய நாம் காணுகின்றோம் அந்த உபதேசத்தில அந்த தூணில எந்த ஒரு பழுதும் இருக்காது அது பூர்ணமாக்கப்பட்ட சத்தியமாக இருக்கும் அதுதான் எழுதி போட்டு வருகிறவர்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டும் இந்த சபையில அதாவது இப்படிப்பட்ட அஸ்திவாரத்தில் பிள்ளைகளை எழுப்பப்பட்டிருக்கிறது நிலைத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அருமையான கத்துரை பிள்ளைகள ஆண்டவராகிய தேவன் திருச்சபை உருவாக்கவே வந்தார் அதற்காகவே தம்முடைய ஜீவனை ஒப்பு அந்த சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் இறங்கி வரும் இணைந்து அந்த சபையை உருவாக்கி ஐம்பது ஆண்டு நிறைவடைந்து விட்டது நிறைவடைந்து விட்டது சில தினங்களும் ஆகிவிட்டது குறிக்கப்பட்ட நாளில செய்வதற்கு முடிய முடியாத தடைகள் ஏற்பட்டும் போதுமானதாக இருக்கிறது சரியாய் நம்மை நடத்துகின்றார் என்று அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பிறந்த தினம் தெரியாது பிறந்தார் அல்ல ஒரு நாள் அதுக்காக சிலர் அந்த நாள் தெரியாது அதை கொண்டாட மாட்டோம் அன்றி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாம் ஆலையும் பூட்டி கிடக்கும் அதை பார்த்து கொண்டாடல அவரை நினைவு வருகிறோம் அதே மாதிரிதான் திருச்சபை அதாவது நிறைவடைந்தது எட்டாம் தேதி ஆனால் நமக்கு அது சூழ்நிலைகள் மக்கள் போக்குவரத்து வைக்க வாய்ப்பு என்பதை நாம் அறிந்தோம் உலகம் முழுவதும் அழுது கொண்டு கிடக்கிறது அதன் நாம் என்று விருந்து கொண்டு ஆடுவது கட்டளை வார்த்தையே சொல்லுகிறது அன்றவராயிஸ்து மகிமை உள்ள சபையை உருவாக்க வந்தார் சபை சபை இல்லை ஏல் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ரட்சிக்கப்படுகிறவர்களே அனுதனமும்பையில் வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசிப்போம் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் சபையிலே சேர்த்துக் கொண்டு எழுதி கொஞ்சம் கொஞ்சம் என்ன எழுதிப்பட்டவர்களை சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள் அதாவது பெற்று பெற்று என்று சொல்லம் எசுவ அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் பெறுகிற நாம் அப்படி சொல்லுகிறது எழுதி எழுதி இருக்கிறோம் முதல் பிரசங்க சபை உருவான முதல் முதல் பிரசகம் ஆகிய பேச பண்ணும் அவர் என்ன சொல்லுகிறார் ஒருவர் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானம் பெறுங்க அப்பொழுது முளைக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலானவைகள் ஒண்ணும் இல்லாமல் பிழையற்ற மாசற்ற பயமில் உள்ள ஒரு சபையை நிறுத்துவதற்கு நான் சிலுவையில் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறேன் ஒரே நோக்கம் அடைக்கப்பட்டவர்களின் வெளியை கொண்டு வருவதும் ஒரு தனிப்பட்ட கூட்டமாக இந்த கூட்டம் வேறு மடங்கி படுத்தாது அதுக்கு காண்டாமருகத்துக்கு பலன் உண்டு ஜனங்கள் பாவம் செய்யாத வரைக்கும் வெற்றியடைந்தார்கள் அந்த பிழையாடைய ஒரு கடைசி ஆலோசனை தப்பா இருந்து பாலாவுக்கு ஒரு தவறான ஆலோசனை சொல்லிவிட்டு போயிட்டான் ஜனங்களை பாவம் செய்ய வை அவர்கள் கடவுள் விலைகிறார் நீங்க மேற்கொண்டா என்று சொல்லி இருந்தார் தோல்வியடைந்தார் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளை என்றால் எகைத்தை விட்டு வெளியே வந்த வெளியே அழைக்கப்பட்ட அவர்கள் கூட்டமாக இருந்தார்கள் அது வேறு ஜாதியோடு கலந்து கொள்ளாது ஒரு தனி இயக்கமாக இருந்தது என்று வேதம் சொல்லது மா சந்த மாபாடு ஆதிக்காது அதோடு கூட சேர்ந்து நீங்கள் வழி நடக்காதீர்கள் நீங்கள் முதற் பலர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதற் பலராகிய சர்வ சங்கமாக சபை நிலத்திலே சேர்க்கப்பட்டவர்களாக இருங்கள் என்று புத்தி சொன்னார்கள் ஒரு நாம உண்டு ராஜகுமாரத்தில் அறுபது பேர் மர்மரியாட்டில் எண்பது பேர் கண்ணீர்களுக்கு தொகை இல்ல உத்தமய பிராவோ ஒருத்தியே எழுதியா ஒருத்தியே நமது ஆண்டவராய் கிறிஸ்துக்கு ஒரே ஒரு சரி இருந்தான் உண்டு அவருக்கு ஒரே ஒரு தலைதான் உண்டு ஒன்று அப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கத்தான் அண்ணவராகிய தேவன் அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன் நிறுவனம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது எல்லாம் எல்லாவற்றாலும் நிரப்புவதை சபைக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமான சபைக்கு மேலான தலையாக சபைக்கு அவர்தான் சபைக்கு அவர்தான் அந்த அந்த சபைக்கு அவர்தான் சரீரம் தேவைய சபை என்றால் என்ன தேவ சரீரம் தேவனை எங்கேயோ பார்க்க முடியும் அவர் சபைக்கு சரீரம் அந்த சரீரத்துக்கு அவருடைய தலை கிறிஸ்து சபை என்று சொல்லும் போது கிறிஸ்துவை பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றது அருமையான பிள்ளைகளே தேவடைய திருச்சபை பரலோகத்தில் இருக்கிறது அந்த சபைக்கு பரமரசம் என்று பெயர் அதற்கு புதிய அரசும் பெயர் புதிய தேவனை விட்டு பல்ல தொற்றுகளை இறங்கி வர அங்கிருந்து இறங்கி வர கண்டு நாங்க இருக்கு புதிய இறங்கி வர கண்டு எப்படி இருந்ததா மனவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியை அலங்கரித்தது என்ன அலங்கரி பியூட்டி பியூட்டி பார்ல பையாத்தலங்காரம் அலங்காரம் அலங்காரமுடையாக அவர் இருந்தார் அந்த நிற்பதற்கு தகுதி உடையவர்களா இருந்தால் அவருடைய ஒரே விருப்பத்துறை பாடுகளும் பட்டது எதற்காக தமக்கு முன்னாலே ஒரு மகிமை உள்ள சபையை நிறுத்தி கொள்ளும்படியாக தமை தாம அதற்காக அந்த சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் அதை மீட்க முடியாது அந்த வேலை தான்கொண்டிருக்கின்றார் அரசாங்கத்திலேயே மற்ற சூழ்நிலைகளுக்கு கவலைப்படுவதற்கு இல்லை ஆண்டவர் தாம் செய்ய நினைத்ததை முடிக்கவே முடிப்பார் அலைய செய்து முடிப்பார் என்று நான் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படினால ஆண்களுடைய சரீரம் திருச்சபை இந்த சபையில் தான் ரட்சிக்கப்படக்கூடியவர்களை கொண்டு வந்து கற்றுடைய முதல் சோழன் ஆகிய சர்வசங்கிய சபையில் பேரவைத்திருக்கிறார் என்று தேவனுடைய மனவாட் என்று வேதம் சொல்லுகின்றது ஹலே லுயா தேவனுடைய மனவாட் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது சொல்லுகிறார் பாருங்க வெளிப்படுதல் இருபத்தி ஓரம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசி பின்பு கடைசியான ஏழு கலசங்குடைய பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் என்ன சொன்ன உடனே என்னை ஆவிக்குள்ளாக கொண்டு சென்றார் தேவனுடைய மகிமை அடைந்த எரிசிலி பரிசுத்த நகரம் பரலோக நான் காண்பிப்பேன் என்று என்னை அழைத்தான் ஒரு பெரிய இறங்கி வர அருமையான கத்துரை பிள்ளைகளை நாம் அப்படிப்பட்ட ஒரு பரமயர் சிலைமிடத்தில புதிய சிலைமிடத்தில சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் அது தேவனுடைய மனவாட்டி தேவனுடைய திருச்சபையினுடைய தலை அவர்தான் திருச்சபையுடைய சரீரம் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அருமையான கத்திர பிள்ளைகளே நான் வந்திருக்கிற இடம் சகவாய் சபை நடத்திருக்கோம் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிகமான நன்மையானவர்களை பேசுகிற ரத்தில தெளிக்கப்பட்ட ரத்திருக்க நான் வந்து சேர்ந்திருக்கிறோம் சரியான இடத்திலே கேத்த நம்மை கொண்டு வந்திருக்கின்றான் இதிலே நான் வளருவமாக பெருகம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஐம்பது ஆண்டு இந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பேரை ஆண்டு முதற் சேர்த்திருக்கிறது நாம் காணகின்றோம் முதற்வர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் அங்க போயிட்டாங்க நம்முடைய கலோர தோட்டத்தில் முதலாக ஒரு ஆள் வைத்திருந்தது இப்ப நிறைய பாடி அங்கே வைத்தது எல்லாம் போயிட்டாங்க முதிர்ச்சி அடைந்து எங்க போயிட்டாங்க புதிய அந்த நகரத்துக்கு போயிட்டாங்க பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமே எனக்கு தெரிகிறது அருமையான கத்து பிள்ளைகளை இங்கே ஏறிவான் மனவாட்டி உனக்கு காண்பிப்பேன் என்னது பரலகத்தோட்டு இறங்கி வர கண்டா மைமை உண்டதாக இறங்கி வரும் அதோட இதுவும் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று கத்துடைய வேதத்தில் பார்க்கிற முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை திருச்சபைக்காக நாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும் திருச்சபைக்காக அதிகம் ஜெமம் பண்ண வேண்டும் தனிப்பட்ட ஒரு ஊழியம் கிடையாது தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லை சபைதான் தேவனுடைய பார்வையில் அருமையானது அதை உருவாக்கத்தான் ஆண்டவராகிய தேவன் வந்தார் என்று வேதம் சொல்கிறது என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் அலையலோயா அலையலோயா அலையலோயா தேவனுக்கு மைமை தேவன் சபையில வெளியே இல்லை முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் உங்கள் பொருட்டு தேவநாள் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின் படியே நான் அந்த சபைக்கு ஊழிய காரணம் ஊழியம் இல்ல அந்த சபைக்கு ஊக்கார சபைக்கு நான் ஊழியக்காரன் பவுல் சொல்லுகிறதாக சுயாதீன ஊழியம் என்று ஒன்றும் இல்லை திருச்சபைக்கு ஐந்து வகையான ஊழியர்களை ஊழியக்காரர்களை முதலாவது அப்போது தீர்க்க தரிசியல் போதையர் மேய்பர் இதில் இருந்து இந்த சபையினுடைய சபையில் இருந்துதான் அவர்கள் போய் ஊழியர் செய்வார்கள் ஊழியம் செய்துவிட்டு தேவனால் செய்யப்பட்ட சுயாதீன ஊழியம் என்ற ஒரு ஊழியம் இல்லவே இல்லை இல்லை தேவன் திருச்சபைக்கு தான் ஊழியங்களை வைத்திருக்கின்றார் அது அப்படினாலே தேவராட்சிக்கப்படுகிற மக்களை சபையிலே கொண்டு வந்து கட்ட பிள்ளைகளே புதிய இணைக்கப்பட்டிருக்கிறோம் வீட்டை கட்டுகிறது வீட்டுக்கு சித்திரம் திறக்கப்பட்ட ஏழு தூண்களை மேல சபை நிற்கிறது அலேலையா நான் ஒரு பாடல் பாடினோ அதுவோ என்றென்றும் அசையாது என்று பாடினோம் அல்லவா அது நம்முடைய சபையினுடைய ஒரு வருஷத்துவான் பாட்டத்தான் மகிமை உண்டாவதாக இதுவோ அசையாது என்றென்றும் அசையாது அண்டவராசு கிறிஸ்து மரணத்தோடு இந்த மார்க்கம் ஒழிந்தது இந்த மார்க்கு பெயர் அழிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்தார் அதற்கு பிறகுதான் ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட்டம் காலத்தில் பெரிதான வல்லமை விளங்க செய்யப் போகிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன் ஹலே இலையா ஹலே லோய்யா அலேலோயா ஹலே லோய்யா தேவனுக்கு மய்மேன் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறவைகள் தேவன் செய்ய போகிறவைகளை காலத்துக்கு முன்னால் நான் சொல்ல விரும்பவில்லை புதிய சிலே ஒரு நாள் இரவு நாங்கள் கால்நடையாய் நடந்து ஊழி செய்த காலம் ஆகாரம் பல நாள் ஆகாரம் இல்லாமல் உடுத்த துணியோடு ஊழி செய்த காலம் அவர்களுடைய காலத்தில் பத்து கிலோமீட்டருக்கு அங்கே ஒருவருக்கு ஜெபம் பண்ணி விட்டு ராத்திரி நடராத்திரி நடந்து வந்து கொண்டிருந்தோம் ரொம்ப கலைப்பா இருந்தது கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் என்று நான் நானும் நினைத்தேன் பாசன் அப்படிதான் நினைத்திருக்கிறார் வந்து ஜெபம் பண்ணினோம் எங்களை ஒரு புதிய வல்லமை வந்து ஆட்கொண்டது தேவனுடைய ஆவியானவர் ஆட்கொண்டார் ஹலோ லூயா ஆட்கொண்டார் நான் தனியார் ரூம்பில் அந்த ரூம்பில் இருந்து பாஸ்டேன்னு ஒரு ரூம்பில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்போ ஒரே நேரத்தில் எனக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆகியான சேர்ந்து ஜெபம் பண்ணினோம் முதலில் சொன்ன வார்த்தை கடைசி மூச்சு புதிய சிலை சபையை கட்டும் பணியிலே நாங்கள் எந்த சூழலும் மிரளமாட்டோம் உறுதியாயிருப்போம் என்று எனக்கு சத்தியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் சத்தியம் பண்ணி ஒரு ஒரு களத்தில் ஒருவர் கையடித்து சத்தியம் கொடுத்தோம் கருத்திற்கு முன்பாக ஆகாயத்தில் தெரிந்தது இடி முழக்கங்களும் சத்தங்களும் வெளிப்படுத்த விசேஷ நான்கு ஜீவன்களும் சுற்றி ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தினை வெளிப்படுத்தப்போகிறேன் வெளிப்படுத்த விசேஷத்தை வெளியிட்டு இந்த புத்தகத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி அதில் இருக்கிறத கூட்டினால் இது இருக்கிற வாதே அவர்களை கூட்டப்படும் குறைத்தால் ஜீவ புஸ்தகத்தோட பெயர்கள் கிருக்கி போடப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அது காரியங்களை அவர்கள் தங்களுடைய சொந்த மான்சனத்தோடு செய்தார்கள் நான் இதை வெளிப்படுத்துகிறேன் இந்த காரியத்தை நீங்கள் அப்படி யாருக்கும் சொல்ல வேண்டாம் அது முழு அந்த புத்தகத்தினுடைய முழு ரகசியமும் வெளிப்பட்ட பிறகு இந்த ரகசியத்தை வெளியிட வேண்டும் வெளிப்படுத்த எழுத்து மாத்திரமல்ல மனதிலும் இருக்கிறது அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை எப்போ செய்ய போகிறீர்கள் ஆண்டு என்று எதிர் நோக்கி கொண்டிருக்கின்றோம் கத்திரதை செய்து முடிப்பார் அருமையானவர்களை நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு அதாவது எலியா போய்விட்டார் எலுசா போய்விட்டார் போய்விட்டார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் அந்த பணியை அடுத்தடுத்து செய்கிறவர்களுக்கு அந்த கிருமை உண்டாயிருக்கும் முடியாமல் அந்த கிருமையை விட்டுவிட்டு தான் போயிருக்கிறார்கள் எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் விட்டு விட்டு போனார் எலுசாவை கொண்டார் அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் ஆயிற்று எலியா எட்டு அற்புதம் செய்திருக்கிறார் எலிசா பதினாறு அற்புதங்களை செய்திருக்கிறார் அருமையான கத்து பிள்ளைகள அப்படி போல ஆட்கள் பசுத்தவான்கள் தங்களுடைய காலங்கள் முடிந்தவுடன் முதிர்ச்சி அடைந்தவுடன் அம்பாலத்தில் சேர்க்கப்படுவது போல போய்விடுகிறார்கள் தொடர்களை விட்டு போனிய செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அதனுடைய வார்த்தை அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல அதை நினைவிலே வைத்திருக்கிறார் மறந்தால் வலதுகள்ர்சிலமக்காக ஜம் பண்ணுங்கள் அதுவே நம்முடைய ஆசீர்வாதம் எரிசில நமக்கு யார் கலாத்தியர் கலாத்தியர் நான்காவது காரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை வாசிக்கலாம் அரபிசத்தில் இருக்கிறது என்பது அடிமைத்தனத்தில் பிள்ளை பெறுகிறது வாசிங்க இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறார் பாவத்தில் அடிமையா இருக்கிற சந்ததியில் மேலான நேரான பால் ஊட்டி வளர்க்க முடியும் கலப்படம் பால் தந்து வளர்க்க முடியும் என்பது நம்முடைய தாய்யா அந்த தாயை மறக்க கூடாது அல்லது நம்முடைய வலதுக தொழில மறந்து விடுமா அப்படிப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படினால் அந்த ஒரு சபை அனுப்பி இந்த உலகத்திலே நமக்கு ஒரு கூடாரமாக நமக்கு ஒரு மறைவிடமாக சபையை கற்று தந்திருக்கின்றார் அரபி அத ஆஹாக்கு பிறக்கிற பிள்ளைகள் அடிமத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் ஆண்டர் அவர்களுக்கு என்ன சொன்னார் பாருங்க எட்டாம் அதிகாரத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம் அன்படியால் அருண் மேலான எஸ்லேமோ சாதீனம் மிழம் எல்லாருக்கும் தாயானவு பெருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சோதரிகிறேன் அலையலுவா அலையலுவா அலையலுவா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அடிமையாக இருக்கிற்குதியாக இருக்கிறோம் அடிமையாக இருக்கவில்லை விடுதலை என்றார்கள் பாவம் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் மனைவி உண்டாவதாக அடிமைத்தரத்தில் பிள்ளை பெறுகிறது அது இப்ப இருக்கிற பழைய அரசு சரி என்று சொல்லற்ற சபை என்றுதம் சொல்லுகிறது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவசமுத்திரம் வந்திருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் என்ன கவனிக்கிறோம் அருமையான ஒரு பீடி அடிமையாக்கி கொண்டு போயிருது எவ்வளவுதான் என்ன செய்ய முடியல பழைய பிடிக்கும் குடிச்சுட்டேன் பழைய பிடிக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அருமையான பரம எரிசலம் உள்ளவள் நம்ம எல்லாருக்கும் தாயாள்ாயனுடைய பிள்ளைகள் அப்ப நாம எல்லாரும் சுயாதீரம் உள்ளவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல கருத்தர் கருத எட்டு மாசட்டு மைமுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்த சுத்தம் கொண்டதற்காக ஆண்டு ஏதோ சொல்கிறாங்க நினைக்க ஒரு நாள் உடைய காலம் ஐந்து மணிக்கு நம்முடைய சகோதரி ரெண்டு மூணு பேர் ஜோமணி கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் இருக்கிற நம்முடைய ஆலயத்தில் தேவன் சொன்ன பிரகாரம் கட்டன் போட்டிருக்கிறோம் அந்த கட்டனுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்து இந்த பாட்டுக்கு டேமரி நடிக்கிறது போல அவர்களை கேட்குறேன் அப்பாட்டு படித்து கொண்டிருக்கும் போதே ஒருவருக்கு உடம்புலாம் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டு அப்போ பாட்டுன்னு பாடணுன்னு எல்லாம் ஸ்டாப் ஆகிவினை பாட்டு ஆரம்பித்தோட நேச்சரெல்லாம் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி அதை கவனித்தா நல்ல கம்பீரமான எல்லா வாத்தியங்கள்லாம் சத்தங்க அப்படியே அவர் அந்த நேரத்தில் பழமொழி வர பயந்து ஜெவம் விட்டு தனி ஜபத்தில் இருந்துகிட்டேன் என்று சொன்னார் அப்படி ஆலயத்தில் கருத்து இருக்கிறார் தேவனுடைய சரீரம் அல்லவா தேவனுடைய தலை அல்லவா இது அருமையானவர்களே சாலையிலே அவருக்கு மயிமை உண்டாவதாக இதுவரையிலும் இந்த திருச்சி எத்தனையோ பயங்கரமான சம்பவங்கள் எலும்பினது இந்த ஊழியத்தில் ஈடுபட்ட காலத்தில் நாங்கள் ரெண்டு தடவை கல்லருடைய கையில் அகப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய பொருள்களெல்லாம் பிடுங்கிவிட்டு எங்களை தூக்குவதற்கும் கை விட்டார்கள் எல்லாம் கத்தர் எரிசலை அவன் தாய் அல்லவா பிள்ளை சாகுறதை தாய் பார்த்து கொண்டிருக்குமா நாம் திருச்சி அங்கங்கள் அல்லவா ஆஹ் தேவனுக்கு மயிம சில நிமிடங்கள் கழித்து பார்த்தால் அவ்வளோ பெரிய இடிதட்ட மாறி இருக்கிறார்கள் நம்மை போல என்னை போல நாலு பேரை ஒருவர் தூக்கம் அவ்வளவு பெரிய ஆட்கள் தூக்க முடியவில்லை விட்டு விட்டு போய் விட்டார்கள் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு அங்கே போய் நிற்கிறார்கள் நடுங்கிக் கொண்டு மழையும் பெய்கிறது அது வேக சொல்லுகிறார்கள் பல சத்தமாக தவிர மாதிரி மன்னித்துக் கொள்ளுங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் பொருள்களை வாங்கி கொள்ளுங்கள் சமாதானத்தோடு போனால் மன்னித்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க என்று சொன்னார் இல்லையிலையா இல்லையா ஆண்டு அவர் சொன்னார் இந்த இடத்துல புதிய சில ஆலயம் கட்டப்படும் அப்போ இவங்க எல்லாம் பைத்தியமாக இருப்பான் அந்த ஏரியாவிலேயே மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரியமாக இருக்கும் என்று சொன்னார் இப்போ அதே இடத்துல தான் சங்கமுகம் என்ற படத்தில் பழைய ஏர்போர்ட் பக்கம் நம்முடைய ஆலய கட்டடம் அமைந்திருக்கிறது இலையிலுவையால் ஆராதனை நடக்கிறது அருமையானவர்களே ஆண்டு ஒரு எல்லாவற்றையும் நன்மை செய்யு கொண்டு இருக்கின்றார் ஆனால் அப்படின்னா இரு நாம் மறக்கக்கூடாது சபைக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் தாயை நாம் மறக்க முடியுமா போல சபையும் இருக்கிறது என்று கற்று வார்த்தை சொல்லுகிறது நம்ம எல்லாரும் பாவத்திற்கும் அடிமைகளா இருந்தோம் உள்ளவர்களாக மாற்றி வந்து திருச்சவையும் சத்தியமுமே நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள் நாய் மாற்றியிருக்கிறது அநேகன்று ஆச்சரியப்பட முடியாது இவர்களா இந்த எப்படி மனம் திரும்பினார்கள் என்று சொல்ல முடியாது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல செய்தேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அப்படினால சரீரமான சபைக்கு ஆண்டவர் தலையாக இருக்கின்றார் இப்பொழுது நாம் தேவனுடைய சபையாக இருக்கிற அப்படின்னா நமது மேலே என்ன எழுதப்படுமா புதிய அரசிய புதிய அரசு நாமத்தையும் மேல எழுது ஆட்கள் புதிய பிள்ளைகள் சபையை ஞானம் கட்டிய அந்த சபைக்குள்ளாக இருக்கின்றவர்கள் என்று அறியத்தக்கதாக இருக்கும் ராமத்திற்கு மயிமை உண்டாவதாக அறுபட கட்டுற பிள்ளைகளே புதிய சிலைமாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் புதிய விடுதலின் உபதேசமும் விடுதலின் ஊழியமும் நாங்கள் ஒரு தடவை இந்த பக்கத்தில் உள்ள புத்தளான கண்டிப்பாக நிர்பந்தமாய் போக வேண்டியதாயிற்று அது பெரிய காண்ட காட்டு மாடு மாதிரி அப்படி சாடுகிற ஒரு மிருகம் மிருக மிருகத்தனமான ஆவி ஒரு பெண்ணை அது ஒரு பெண்ணும் கூட பிடித்து நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட இடத்துல பதினாறு மணி நேரம் நாங்கள் தூங்காமலும் சாப்பிடாமலும் போராடி காலையில் போனது அதனால் அப்படி பதினாறு மணி நேரம் ஒரு பேய்க்காக போகிறனால எப்படி ஊழி செய்ய முடியும் கருத்துடா வந்து கவலைப்பட்டோம் அந்த ஒரு இப்படிப்பட்ட சூழல்கள் எப்படி என்று உபதேசத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஜெவம் பண்ணி போகவில்லையோ உடனே சம்மந்தப்பட்டவர்களை பாவரிக்க செய்ய வைங்க அதை தெளிவில் அவனை விட்டு விட்டு சம்மந்தப்பட்டவர்களை பாவரிக்க செய்வதை ஜெவமான சூழலில் ஆட்டோமேட்டிக்காக போய்விடும் அப்படி இருந்த நாள் ஊழியர்கள் சபையின் மூலம் கருத்தர் வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக ஊத்தை நாங்கள் வெகுவாக செய்து கொண்டு வருகின்றோம் செய்த உடனே பர்சுத்தாயை பெற்றுக் கொள்கிறார்கள் அசிர்வாத குறைவோடு இருக்கிற மக்கள் பாவரிக்கை செய்த உடனே கொள்கிறார்கள் அவருடைய கண் திறக்கப்படுகின்றது பர்மோகத்தின் மகத்துவங்களை இங்கேயே அவர்கள் பார்க்கின்றார்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக தடைகள் நீக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறது நாம் அறிகின்றோம் தேவசோதம் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது சபையை உருவாக்க சபை சபை என்று சொன்னால் சொல்லுவது சபைதான் மனிதனுக்கு ரட்சி என்றால் ரெண்டு கொண்டு அங்கே தான் விடுகின்றார் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தானே இருப்பாங்க வீட்டில் வைத்து பெற்றோர்கள் எவ்வளவு பட்டதாரியா இருந்தாலும் அங்கே அதிகாரம் பெற்ற ஸ்கூல்லும் படித்தால்தானே அவர்களை எதிர்காலம் அதே ஒன்றுமாக மனிதன் எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் வீத சபை வேண்டும் சபையில் தான் கொண்டு ஆண்டவர் விடுகின்றார் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அங்கே மார்த்தாண்ட ஒரு பாஸ்டர் பேசி விழுந்தார் பாஸ்டர் நாங்க யாருக்குறீங்க ரட்சிகப்பட்டவர்களுக்கு எங்க ரஷ்வர்களுக்கு மேலும் ராமஸ்தானம் எதற்காக ஞானஸ்தானத்தில் என்ன அர்த்தம் அதனால என்ன பிரயோஜனம் வெறும் தண்ணீர் முழுங்கிறதா ஞானஸ்தானத்தில் எவ்வளவு ரகசியம் இருக்கிறது அதுல மூன்று ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றது ஞானஸ்தானத்தில் அடக்கம் ஞானஸ்தானத்துக்கு மூலமாக தான் தண்ணீரை முழுகி வெளியே வரும்போது அவர் மறுபுறவியாக உயிரோடு எழும்பி வருகிறார் மூன்று சத்தியங்கள் ஞானஸ்தானத்து அடங்கி இருக்கிறது இதை விட்டு விட்டு நீங்கள் வெறும் தண்ணீரை மிக்கினால் எப்படி இல்லையில ஸ்ரீலங்கா பக்கும் போது யாழ்ப்பாணத்தில் பரீட்சித்துறை என்கிற இடத்துல ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடந்தது அந்த ஞானஸ்தானத்தில் இன்னொரு சபையில் ஞானஸ்தானம் பெற்று வந்திருந்தார் அவர் இங்குள்ள உபதேச நிலையோ அந்த சூழலை பார்த்தவுடனே எனக்கும் ஞானஸ்தானம் வேண்டும் என்று கேட்டார் இல்லையா ஒரு ஞானஸ்தானம் தானே இல்லை நான் எடுத்த ஞானஸ்தானம் சரியா இல்லை என்னன்றே தெரியாம திருப்பி ஞானஸ்தானம் கொடுக்க ஏற்பாடு ஞானஸ்தானம் திரும்பி கொடுத்ததாக பைபிள் இருக்குது திரும்ப பதினெண்டு பனிரெண்டு பேர் திரும்பி எடுத்தார்கள் என்று நமக்கு தெரியுது இல்லவா அப்போ அவர் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் அப்போ அவர்கள் நம்முடைய பாசனத்தில் கேள்வி கேட்கிறார்கள் அன்றைக்கு முடியவில்லை ஞானஸ்தானம் முடிய நேரம் கடல்ல ஞானஸ்தானம் போயிட்டாங்க மறுநாள் இயல்பாணத்தில் அங்கே ஒரு ஆராதனை இருக்கிறோம் என்று தெரிந்து அங்கே ஞானஸ்தானம் ஆராதனை முடிந்தவுடனே கேட்டார்கள் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா எடுத்து உழைத்தாங்க அழுக்கு போகுமா அதுக்கு போட வேண்டியது போடணும் இல்லையா அதான் எழுதி திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கிறார் என்று எழுதி அல்லவா திருவோசனம் சேரணும் அருமையான பிள்ளைகள தேவனுடைய வீடு எப்படி இருக்குதான் சத்தியத்துக்கு தூணும் அதனால நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்றோம் அதுபடினால ஆண்டவர் ஆகி நமக்கு நல்ல கருவைக்காக ஆண்டவரைப்போம் ஹலே தேவன் தம்முடைய திருச்சபைக்கு திருச்சபைக்கு சரீரம் அவர்தான் அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் அந்த ஞானம்தான் அந்த ஏழு தூண்களின் மேலே சபையை கட்டுகிறது ஹலே லோயா கற்றார் முழுமையடைய செய்வார் செய்து கற்றுடைய சீக்கிரமாக இருக்கும்